பாடம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் உணவை சாப்பிட்டால் வரை விரல்களை துடைக்க வேண்டாம் என்று நபிசல்லாகும் அலஹிம்ப செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று